தேவனுடைய மகாபரிசுமத்திற்கு அன்பாயிருக்க வேண்டுமானால் அதற்கான அடையாளங்கள் என்ன என்பது பற்றி இப்பொழுது புதிர் சிலைமின் தலைமையும் அப்போஸ்தலருமான வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்றுவார்கள் நீங்களும் எங்களோடு கிறிஸ்துக்குள் ஐக்கியம் அன்புடன் வேண்டுகிறோம் நன்றி உண்டாவதாக மறுபடிய இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகி இந்த பிரசுத்த நாளிலும் முதலாண்டவராகி தேவனுடைய நாமத்தை மெய்மைப்படுத்த ஆராதிக்க கனம் மீண்டும் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்காக இந்த நாளை கொடுத்தபடியனால நம்ம ஆண்டவரை சுதந்திர்பமாக இல்லையா உலகத்தில் நேற்ற மக்கள் மையர் அவனை அறிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொண்ட மக்களும் அவரை சம்பாதித்து வைத்து அந்த மகாவீரிய லட்சிப்பை கொள்ள முடியாமல் இருக்கிற நாட்களில நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்து நாம் இந்த மெய்வான பாதை நித்திய ஜீவனுக்கு போகிற இந்த பாதையை நாம் கண்டுகொள்ள முடியாத ஆண்டு நம்ம எல்லோருக்கும் கிருமைக்காக நாம் ஆண்டவருக்கு சுதோத்திரம் செலுத்துவோமாக ஹலேயா என்னுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் ஹலே அந்த கிருமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக இன்றும் நமது மத்தியிலே வைக்க முடியாது தேவன் கொடுத்த நாம் தியானித்து அதனால் உண்டான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவராகிஸ்து வழி நடந்து போய்கொண்டிருந்த போது ஒரு மனிதன் இயேசுவனிடத்தில் வந்து ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திர வேண்டும் என்று கேட்டான் என்று நாம் காணுகின்றோம் நித்திய ஜீவனை சுதந்திர நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் இங்கே தியானிக்கிறதோடு அதாவது மனிதன் அதாவது தான் நேசிக்கிற மனிதனுடைய குற்றங்களை எப்பொழுதுமே சொல்லிக் கொடுக்கின்றது இல்லை அதே உணமாக வீட்டிலேயும் யார் யார் யாரை நேசிக்கிறார்களோ கணவன் மனைவியும் அதாவது பிள்ளைகளை நேசிக்கும் போது பிள்ளைகளை குற்றங்களை சொல்லிவிட்டால் அவர்களை ஒத்துக்கொள்ள மனிதர்களுக்கு மனம் ஏற்படுகிறது நன்மைபூர்வாதம் என்பதற்காக அதே மாதிரி ஒரு மனிதன் கேள்வியை கேட்டான் அவனுக்கு ஆண்டவர் சொன்னே பார்க்கிற ஒருவர் அவனிடத்தில் அன்பு உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு நீ போய் உனக்கு உண்டானவை என்றார் அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவர் ஓரி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று நல்ல போதகரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் நித்தியஜிவனுக்குள் போக வேண்டும் என்றால் போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் அவனுக்கு கற்பனை சொல்லிக் கொடுக்கின்றார் அதாவது இந்த கற்பனை கை கொள்ளும் போது நீ நித்திய சுதந்திரிக்கலாம் என்று சொன்னார் என்று நான் பார்க்கின்றோம் அவனோடு சொன்ன மறுத்தரம் என்ன என்றார் இவைகளின் முதற்கொண்டே நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல இவன் ஏற்கனவே கற்பனைகள் கை கொள்ளுகிற ஒரு மனிதன் என்று நான் காணுகின்றோம் நான் இதை சிறுவயது முதற்கொண்டே இவைகளெல்லாம் ஒழுங்கா நான் கடைபிடிக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவன் மேல் அன்பு பாண்டவராய தேவன் யார் யார் மேல் அன்பு வைத்திருக்கிறாரோ அவர்களுடைய குறைகளை அவர் உணர்த்தி கொடுக்கின்றார் யாரு மேல் அவர் அன்பு வைக்கவில்லையோ அவன் எவ்வளவு பெரிய குற்றத்துக்கு மேல் குற்றம் செய்தாலும் அவனுக்கு குற்ற மனசாட்சி இல்லாமல் போய்விடுகின்றது அவன் தண்டனைக்கு ஆளாகி விடுகின்றான் அவன் தண்டிக்கப்படுகின்றான் எங்களுடைய தூரமாகி விடுகின்றான் என்று நாம் காணுகின்றோம் அப்படியே இந்த மனிதன் மேல் தேவன் அன்பு கூர்ந்து நித்தியதேவரை சோதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறானே என்று தேவனாக கருத்தவர் வாஞ்சி உள்ளவராக மேல் அன்பு கூர்ந்து நீ நித்ய ஜீவனை சோதரிக்க வேண்டும் என்றால் இவன் என்ன பிரகாரங்களில் உள்ள பாவங்கள் எல்லாம் விட்டுவிடு இதை கரம பிரமாணங்களை நீ கைக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து அவனுக்கு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு குறைவு உண்டு போய் உனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று தரித்திரக்கு கொடுத்து பொக்கிசம் வயிமை உண்டாவதாக நினைக்கலாம் அப்படி என்றால் ஒரு மனிதன் ஐஸ்வர்யம் இருக்கக்கூடாத அதெல்லாம் விட்டுவிட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா என்று எண்ணலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை போவதற்கு நித்திய ஜீவனுக்கு போவதற்கு அதாவது கற்பனை எல்லாம் கை அதாவது பாவங்களை விட்டு அதாவது நற்களை செய்கிறவர்களா இருந்தாலும் ஒரே ஒரு காரியம் பரலகத்துக்கு தடுத்துக் கொண்டே இருக்கும் எதிலாவது ஒன்றிலே மனிதர்களுக்கு அன்பு பாசம் பற்றுதல் இருக்கும் இருந்து கொண்டிருக்கும் அதை உடம்பு இருப்பார்கள் நித்திய சோதரிக்க முடியாத தடை என்ன என்றால் ஐஸ்வர்யம் ஒன்றாக இருக்க முடியாத விட்டு தரித்திர கொடுத்துவிட்டு கிடைக்கும் என்று வெளிய பார்க்கிறவர்கள் மாற்ற முடியும் என்று இருக்கும் அதை கேட்ட சொல்லுகின்றார் நான் பார்க்கின்ற அதிகமான ஜபஜீவியாக இருக்கிறார்களோ அவர்கள் அவர்களிடத்தில் காண்பிக்க நாம் காண்கின்ற வாசிக்கிறோம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வாக்கியத்தை நான் வாசிக்கிறோம் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் போது ஒரு பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும் யாராவது ஒரு உங்களுக்கு ஒரு குறைபாடு உண்டு நீங்கள் அறிவீர்களானால் உலகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் உங்களுக்கு அந்த குறை உணர்த்தப்படும் நீங்கள் அந்த குறையை மன்னித்து விடுங்கள் என்று வேதம் சொல்லாழிய மனதில் பேணி வைக்காதீர்கள் அதாவது தேவன் ஒரு மனிதன் அன்பு அன்பு கூறுகிறார் என்பது அவன் அறிந்திருக்கும் போது அவன் என்ன செய்ய அதாவது ஜவ மனு போதுதான் நமக்கு பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகத்தில் வரும் நம்மளை கலந்து போன அதாவது அது வழிகளெல்லாம் தொடங்கும் தொடங்கி அது நம்மள என்ன குற்றம் இருக்கின்றது என்கிறதை கண்டுபிடிக்கிற நேரமாக இருக்கும் அண்டவராகி தேவன் அந்த மனித அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு சொன்னார் நம்மளேயோ அதாவது இது எப்படி இல்லாவிட்டாலும் வேறு வகையான குறைகள் நம்மள இருக்கலாம் அது தேவன் நம்மளை அன்பு கூர்ந்து நமக்கு வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது அவைகளை நாம் மறைக்க கூடாது நீங்கள் நின்று ஜம் போது மேல் உங்களுக்கு குறைபாடு நீக்கிவிடுங்கள் என்று அறிக்கை செய்யும் போது சிலருக்கு ஆலோசனை கொடுக்கிறது உண்டு வைத்துக் கொள்ளாதீர்கள் அது இப்படியா நான் ஒரு தவறு செய்யவில்லையே அவர்கள் தானே தவறு பண்ணினார்கள் அவர்கள் தான் அவர்கள் தான் இப்படி என்ன பற்றி இடத்துல சொன்னார்கள் என்று சொல்லும் அந்த அனுபவம் தான் இருக்கின்றது ஆண்டவராகிய தேவை அன்புக்கு சொல்லுகின்றார் மகதேவ் மகளே நீ பூரணமாக ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதாவது நீ உன்னில் இருக்கிற குறையை ஒத்துக்கொண்டு அதை நீக்கிக்கொள்ள வேண்டும் அது நமக்கு நியாயமாக தெரியும் அது சரியாக நமக்கு தோன்றும் இதெல்லாம் என்று புதிய அங்கிருக்கின்றடுமேல் உகந்தது பிறரை பார்க்கிற காரியம் இல்லாதபடி மற்றபடி உள்ள காரியங்களை சிந்திக்கிறவர்களாகபடி நம்மையேதரம் வேண்டும் அடுத்தவர்கள் கற்பனையை அவர்கள் அவர்கள் தான் போவார்கள் அவர்களை நாம் பார்க்க வேண்டியதில்லை நாம் எந்த அளவுக்கு இந்த லோகத்தில் வாழும்போது கத்தர்க்கு பிரியமாக ஜீவிக்கின்றோமோ அந்த ஜீவியம்தான் நம்ம பரவகத்திற்கு கொண்டு போகும் ஆனப்படினால இதனால அநேக நற்கரிகளை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு காரியம் நம்ம இருக்குமானால் அது நமக்கு வரக்கூடிய நன்மையை நம்முடைய ஆவிக்குரிய மேன்மையே அது தடுத்து போடும் என்று வேதம் சொல்லுகின்றது இங்கே ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளை பற்றி அப்போ யோவான் எழுதும் எபேசு சபையை பற்றி அவர் எழுதுகிறார் பாருங்க இந்த எபேசு சபை ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் உள்ள சபைதான் அதாவது ஒன்பது வகையான நற்கிரியைகள் இந்த எபேசு சபையில இருந்ததாக நம்ம எண்ணி பார்த்தால் மைமை உண்டதாக இப்படிப்பட்ட சபையில் இருந்த குறைபாட்டை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது வாசெய்யலாம் வெளிப்படுத்த நிலைமையிலிருந்து பாருங்கள் அதாவது ஒன்பது வகையான அருமையான நற்கரிகள் மேலே இருந்து சொல்லப்படுகின்றது ஆனாலும் ஆனாலும் ஒன்பேறிய ஒரு குறை உண்டு அது என்னென்றால் ஆதியில் உள்ள அன்பு இல்லை நீ சந்த காலத்தில் பரிசுத்தாய் பெற்ற ஆரம்ப காலத்தில் எப்பொழுது ஜெவம் எப்பொழுது ஜெவம் காரியமாகவே சந்திப்பது வேதம் வாசிப்பது பிறருக்கு என்னை பற்றி சொல்லுவது நீ அனலாக இருந்தாய் ஜெவமான போனால் தேவ தரிசனங்களை காண்பாய் அவைகளை நீ பிறருக்கு அறிவிப்பாய் இப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் அது இப்பொழுது இல்லை ஆனப்படினாலே அது என்னுடைய பார்வையில குறைவாக காணப்படுகிறது என்று கத்துடைய வாக்கு சொிறது ஆதியில் இருந்த அவைகளை நான் அறிவேன் ஒரு குறையை இருக்கின்றது ஒருவருக்கு ஒரு குறைகள் சிலருக்கு எதை பார்த்தாலும் அவர்களே போராட்டம் வந்துவிடும் அப்படிப்பட்ட குறை இருக்கிறார் சிலருக்கு அதாவது சொன்ன உடனே அதாவது சற்பம் படம் எடுக்கிற மாதிரி கோபம் வந்துவிடும் அப்படிப்பட்ட குறைபாடு இருக்கிறார் சில அதாவது ஒருவர் ஒன்று சொல்கிறதுக்குள்ள நாலு பேசக்கூடிய பேச்சு திறமையுடையவர்களாக இப்படி பல காரியங்கள் ஆனால் அவர்கள் அநேக தியாகங்கள் பண்ணிக்கொண்டிருப்பார்கள் கிறிஸ்துக்காக அநேக காரியங்களை செய்கின்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மூலமாக சபைக்கும் சத்தியத்துக்கு எப்படி நாமத்திருக்கும் எத்தனையோ உகந்த காரியங்கள் இருக்கும் ஆனால் உன்னிடத்தில் குறை இருக்கிறது என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகின்றது ஒரு குறை இருக்கிறது ஒன்னு நித்தியத்தேவனுக்குள்ள போதை விட ஆயத்தப்பட விடாதபடி ஒரு தடை இருக்கின்றது அதை நீ மாற்றிக் வேண்டும் இந்த குறை அன்பிலே குறைவுபட்டது என்று நாம் காணுகின்றோம் என்று ஒரு குறை இருக்கின்றது மாற்றிவிடு அனலாயிரு குழந்தாயிருக்காது பாந்தி பண்ணி போடுவேன் நான் நீக்கி விடுவேன் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது இன்றுக்குரிய மண்டலங்களில் எவ்வளவு பெரிய பெரிய பெரிய பெரிய பெரிய தவறுகளாக செய்து கொண்டு அவர்கள் ஊழியர் செய்கிறவர்கள் உண்டு தேவனை ஆராதிக்கிறவர்களும் உண்டு ார்கள்த்திருச்சபையில் அதற்காக மக்களை சேர்க்கவில்லை அனுமதி குறையை சொல்லிக் கொடுக்கும் போது மக்களுக்கு விசாரணமாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம் அருமையான கத்துரை பிள்ளைகளே நம்மை பற்றியோ நம்முடைய பிள்ளைகளை பற்றியோ கணவரை பற்றியோ நம்முடைய மனைவிகளை பற்றியோ அதாவது யாரை பற்றி அவர்கள் இருக்கிற குறை நமக்கு சொல்லி தந்தால் சந்தோஷப்பட வேண்டும் அவைகளை உடனே மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் வழியே இன்னார் இப்படி சொல்லிவிட்டார்கள் பார்ப்போம் அவர்களை பார்ப்போம் என்று அந்த மனதில நமக்குள்ளே இல்லாத அப்படி நாம் செய்ய வேண்டும் அலே ரொய்யா உன் பேரிலே எனக்கு ஒரு குறை என்று கற்றுடைய திருவாக்கு சொல்லுகின்றது நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திப்போமாக பார்ப்போம் நம்மள நேரடியாக வசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ பிறரை கொண்டோ நம்முடைய குற்றங்களை காண்பிக்கும் அது உடனே நம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை விட்டுவிட இல்லாவிட்டால் காலதாமதம் செய்தால் விளக்கு தண்டு வர வர விளக்கு மங்கி மங்கி மங்கி மங்கி நீஸ்வரியவனா இருந்தான் ஐஸ்வர்யத்தை விற்று சரித்திர்க்க கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா நீ சுதந்திரிக்கலாம் அது உனக்கு தடையா இருக்கிறது நீ ஆலயத்தில் இருந்தாலும் அதன் மேல்தான் உன் விருப்பம் இருக்கின்றது ஜவம் போனாலும் எல்லாம் எதில விருப்பம் இருக்கிறது அங்கேதான் இருக்கின்றது இப்படி இருக்கின்றபடியால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் அடையும் அந்த பாக்கியத்தை அது இழக்க செய்கின்றது அதை விட்டுவிடு என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் ஒரு சோதனை சொல்கிறேன் அப்படி சொல்லுகிறதுனால் எத்தனை பேர் தேவ சோகத்துக்கு வராமல் போயிருக்கிறார்கள் பாருங்க அதாவது இப்படி என்று அவர்களுடைய விருப்பத்திற்கு நாம் இல்லாதபடியினால் அவருடைய விருப்பத்திற்கேற்க போதனை கொடுக்காததுனால் சம்மதிக்காத விட்டு விலகி இருக்கிறார்கள் துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான் தான் எழுதியிருக்கிறது அவன் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த மார்க்கு பத்தாதிகாரம் கீழே உள்ள வசனங்களை வாசி அவன் மிகுந்த ஆசிரியல் இருந்தபடியால் இந்த வார்த்தை காட்டு மன சந்தோஷம் அடையவில்லை மன மடிவடைந்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒரு குறையாக இருக்கிறது என்று சொல்லும் போது இந்த ஐஸ்வர்யான போல மனமடிவடைந்து துக்கத்தோடு திரும்பி போய்விட்டார் நித்திய ஜீவனை அடைய முடியாது என்ற விருப்பம் தான் அதான் ஒரு நான் நேற்று ஒரு சம்பவத்தை அறிந்தேன் படித்தேன் புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டு சபை என்ற ஒரு புத்தகம் ஒரு எழுதியிருக்கிறார் படிக்கும் போது அதாவது ஒரு சபையில் உள்ள சின்ன ஊழியருக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஏதோ வாக்குவாதம் வந்து தயாராகிவிட்டது அவர் அடுத்த ஆலயத்துக்கு வரவில்லை நடந்தார் பெரியஸ்டர் ஆசீர்வதித்தார் அப்புறம் அந்த சின்ன ஊழியரை விட்டு அதாவது ரெண்டு பேரை ஒப்புரவாக வைத்தார் ஒப்புரவாகியும் கொண்டார்கள் ஒப்புரவாகி முடித்து விட்டு அவர் திரும்புகிற நேரத்தில் அந்த வீட்டாரை சொன்னார் சரி என் மேல இந்த வாரத்திலிருந்து ஒழுங்க கோயிலுக்கு வாங்க என்று சொன்னார் இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்ன இந்த ஊழியக்காரன் சபைக்கு நான் போவேனா நான் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அவர் அதை வருத்தத்தோடு எழுதியிருக்கின்றார் அதாவது அதாவது நல்ல ஆலோசனை கொடுத்தார் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை அவருடைய குறையை சுட்டி காட்டினார் ஊழியக்காரன் ஊழியக்காரன் இருங்கள் என்று ஊழியக்காரன் அதாவது சார்ந்து பூசி சமாதானம் இல்லாத இருந்த சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று கூறுகிற ஊழியன் நிறைய இருக்கிறது ஆனால் உண்மையான ஊழியக்காரன் அதை செய்ய மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் சீலை புதுக்கி உள்ளிருக்கிற அன்பு வைத்திருந்தாலும் அன்பு வைத்திருந்தை கெட்டுப்போக கூடாது என்னுடைய உடம்புக்கு பாதிப்பு வந்து விட கூடாது என்று சொல்லி அவனுக்கு வேதனை ஆயிருந்தாலும் பிடித்து வைத்து நன்றாக பிடிக்கிற சேலம் வழி எடுத்துவிட்டு காய்ச்சுக்கு மருந்து எண்ணெய் புசுகிறான் அது சுகமாகி விடுகின்றது அப்படி நான் அதை அறிந்தேன் அன்று அப்படித்தான் இன்றும் இருக்கின்றது என்று நாம் காண்கின்ற அவர்களுக்கு அவர் வரும்போது உங்களை மர்மமாக்கி எடுத்துக் கொள்வார் நீங்கள் ஆலயத்துக்கு மட்டும் வந்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிற போதனை இன்று மலிந்து விட்டது அருமையான தேவனை பிள்ளைகளை நம்முடைய ஆலயமும் கொள்ளாது இடமும் கொள்ளாது அதாவது அப்படி நாம் ஊழியர்கள் மக்கள் அவர்கள ஒன்று வீட்டில வாசோடு சேர்ந்து குடும்பமாக நாங்கள் கடவுளை ஆராதித்தோம் ஆரம்பி ஊழியத்தினுடைய ஆரம்பம் அதுதான் மைமை உண்டாவதாக அப்பொழுது ஒரு டீச்சரமா ஆறாவதுக்கு ஒழுங்காக வந்து கொண்டே இருந்தார்கள் வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் வருநாள் பாஸ் இடத்துல ஆறாவது உடனே பாச வருத்தப்பட மாட்டேங்கிற ஒரு காரியம் கேட்கிறேன் சொல்லுங்க ஆலோசனை தாங்க நாங்க ஒரு பெரிய சங்கம் டீச்சருடைய குரூப் ஒரு பெரிய குரூப்பே இருக்கிறோம் உங்களுடைய சபையினுடைய போதனைகள் சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள் ரொம்ப அருமையா இருக்கிறது அப்படின்றால் ஒன்று கேட்டு என்று சொன்னார்கள் என்ன என்று சொன்னால் அதாவது ரொம்ப இல்ல ஒரே ஒரு அதாவது செயல் மாத்திரம் நாங்கள் போட்டுக்கணும் நீங்க ஞானஸ்தானம் நாங்கள் பரவத்துக்கு போனோம் ரொம்ப ஆசைப்படுகின்றோம் அப்படினால அது ஒண்ணுதான் ஒன்னு மட்டும் போட்டுக் கொள்கிறோம் அப்படின்னா எல்லாருமே ரெடியா நாங்கள் கட்டி கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் கூட்டம் சேர்க்க வரவில்லை நாங்கள் நித்தியக்கு மக்களை சேர்க்க வந்திருக்கிறோம் நித்தியத்திற்கு பர்வகத்திற்கு ஆள் சேர்க்கும் ஊழியம் தான் நாங்கள் செய்கின்றோம் அதற்குரியவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் அவர் கட்டி கொடுப்பார் அது அவர் அதை என்று சொல்றோம் அன்றோடு அவர்கள் வரவில்லை அந்த கூட்டமும் அவரவர்களுக்கு ஏற்றி வருவோம் ஆலயம் கட்டி தருவோம் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் அதாவது உங்களுடைய சபையை பற்றி நிறைய காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள் நாம் அதை ஏற்றுக்கொள்கிற முடியாது அண்டவராகிஸ்து சொன்னார் நித்தியக்க ஆசைப்படுகிறது நல்லது பரலோகம் என்பது பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது இந்த ஒரு குறையை மாற்றி கொண்டு என்னை பின்பற்றிவான் உனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொன்னார் அவன் மிகுந்த அஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியார் மனமடிவடைந்து துக்கத்தோடு போய்விட்டான் என்று நாம் காண்கிறோம் போயே போய்விட்டார் அது காணவில்லை பைபிள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த நாள் எதற்காக கூடியிருக்கிறோம் நித்தியஜி சோதனைக்கு மொழியாக பரலோகம் சொல்வதற்காக அடைந்திருக்கிறோம் சொல்லுகின்றார் அருமையான பிள்ளைகளே இந்த எபே சபையில மேலே ஒன்பது நல்ல காரியங்கள் அது இருந்த ஒரே ஒரு குறை இருக்கிறதே ஆண்டவர் கண்டு அதையும் நீ சீக்கிரமாய் சரி பண்ணிக்கொள் சரிமணிக்குள் விளக்கு தண்டு எடுத்துவிடுவேன் நிச்சயத்திற்கு கொண்டு போவதற்காக வேண்டும் என்று சொன்னால் அன்பை மறுபடிய பெற்றுக்ே வந்து ஜனி கொண்டிருப்பாயே பாதி ஆராதனையில இடையாரையில வந்து கொண்டிருக்கின்றாயே எனக்கு ஆஜியிலிருந்து அன்பு குறைந்திருக்கிறது அறுபடியாலே சேர்க்கிறவாய் அதை மாற்றிக்கொள் என்று வாக்கு சொல்லுகிறது ஆலயத்திற்கு வருகிறது என்றார் அரச சொல்ல கற்றுடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு சொன்ன சொன்னபோது? துக்கமாக இருந்தேன்டா மகிழ்ச்சியா இருந்தேன் ஐயோ இவ்வளவு அலுவல்கள் இருக்கிறதே இன்று ஆலயத்து போகிற நாளா என்று சங்கடப்படவில்லை அவருக்கு ஆலயம் என்றால் ஆலய வழிபாடு என்று சொன்னார் ஆராதனை இருந்தது என்று காடுகிறோம் அவர் பெரிய அலுவலர் இருக்கிறார் அல்லவா ஞாயிற்றுக்கிழமை என்றால் மறந்து நம்ம மறந்து விடுவார்கள் அப்படி மறந்து விடுகிறார்களே மறந்து அவருடைய அலுவல்கள் அப்படி ஆகிவிடும் ஆனா அவர் சொல்லி வைத்திருக்கிறார் அந்த டைம் எனக்கு ஞாபகப்படுத்திருங்க கத்துலயத்திற்கு போது கத்தடி ஆலயத்துக்கு யார பார்க்க போகிறோம் ஆண்டவரை பார்க்கு அங்கே நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன் அதாவது என்னை அழைத்து அங்கே மகளை செய்வேன் என்று கற்று சொல்லி இருக்கின்றார் அந்த ஆதியவா எப்படி அது குறைந்து விட்டதா கண்டுபிடிப்போ ஒரு குறை ஒரு இடத்துல உண்டு நொற்காரியங்கள் இருக்கின்றது அதனால் ஒரு குறை இருக்கிறது அதை சரி பண்ணி கொள் என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகின்றது மயிமை உண்டாவதாக தேவனுக்கு மயிமை அப்படியே ஆண்டவராகிய தேவனுடைய வேலை என்ன என்றால் வருஷத்தாபியாரோ நமக்குள்ள எதற்காக வந்திருக்கின்றார் ஒரு அன்னி பாச பேசவா நமக்கு ஒரு மகிழ்ச்சி மட்டும் கொடுக்கவா அவர் வந்திருக்கிறது அவருடைய ஜோலிய அவர் நமக்குள்ளே அவருடைய நோக்கமே இதுதான் பதினாறாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வசனம் எட்டு அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் போய் தேக்களாக பரிசுத்தாவிய அனுப்பி வைப்பேன் அவர் வந்து என்ன செய்வாரா பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அதுபடினாலும் அவைகளை கண்டித்து உணர்த்தி மகளே மகளே செய்யாது ஒரு நியாய திருப்பு நீதி உள்ள தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து குற்றம் செய்தவர்களை அதாவது குற்றமற்றவர்களாக விடமாட்டார் செய்யாது தவறுகளை இருக்கிற குறைகளை விட்டுவிடு அது மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதாவது சபைக்கு தெரியாமல் இருக்கலாம் ஊழியர்காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவன் அவைகளை காண்கின்றவராக இருக்கிறார் அதுபடினால கர்த்தர் அதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதை மாற்றிக் கொள் இல்லாவிட்டால் விளக்கு தண்டுக்குள்ளே அடிக்கடி துக்கப்பட்டு சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றது அருமையான நமக்குள் இருக்கிற சந்தோஷப்படுகிற சரியில்லை என்று துக்கப்படுகிறா என்களை நாம் கவனிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் மிகுந்த நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை பற்றி ஊழியத்தை பற்றியோ ஊழிய காரியங்களை பற்றியோ இதை பற்றியோ நாம் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கத்தில் நாமே ஒரு துக்கத்தை உருவாக்கி இருப்போம் ஆனால் ஒன்னொரு பக்கத்தில் இந்த சூரிய உதைத்து வரும்போது ஒரு வழிச்சம் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒன்று உள்ளே இருக்கும் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி உள்ளிக் கொண்டே இருக்கும் ஏன் ஏன் கவலைப்படுகின்ற அதாவது நமக்குள்ளே இருந்து அதை செய்யும் போது நம்மை சரியாக நடத்துகிறார் சரியாக அவர் வைத்திருக்கிற தோன்றுகிறபடியால் அவர் உலர்ந்து மகிழ்கிறார் அவர் சந்தோஷப்படுகிறார் என்று எண்ணத்தக்கதாக அது இருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான கற்றுடைய பிள்ளைகளை நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு அதாவது நாம் தேவையான குற்றம் அற்றவர்களாக இருக்க ஆண்டவர் நமது மேல் வைத்திருக்க அன்பி நிமித்தான் அவைகளை உணர்த்துகின்றது விட்டு விடுகிறேன் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார் சொல்லிவிட்டார்களா என்று உடனே ஆராதனை முடிந்து முடியாமல் இருக்க நேரத்தில் முகத்தை நாம் காண்பிக்கிறோமே எப்படி நம்முடைய நலனுக்காக அல்லவா நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லவா நம்முடைய அருமை நண்பன் இதை வந்து நமக்கு சொல்லி தருகிறான் நம்முடைய பிள்ளையை கவனியுங்கள் என்று சொல்லும் அவசியை கொண்டு சிந்திப்போம் எனக்கு ஆலோசனை தொந்தவர்களை நான் சுச்சமாக எடினேன் என்னுடைய குற்றத்தை என்னுடைய பிள்ளையினுடைய மனைவி என்னுடைய குடும்பத்தில் உள்ள குற்றத்தை சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மறுத்தேன் இப்பொழுது எல்லோரும் பெரிய அளவுக்கு சம்பவம் நடந்துவிட்டது என்று சொல்லும்படிய அது ஆகிவிடும் அருமையாள கட்டுரை பிள்ளைகளை சொல்கிறார் ஒரு குறை இருக்கிறது அவைகளை விட்டு விடுவதற்கு நாம் பிரயாசப்படுவோம் மனிதனாயிருந்தால் குறை உடையவனாகத்தான் இருப்பான் என்பது இன்றைய போதனை நம்மை குறை உடையவர்களாக வைப்பதற்கு நாமே நல்லவர்கள் ஆக்கிக் கொள்ள முடியாது அதாவது நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அவருடைய வேலை நம்மை குற்றமற்றவர்களாக தேவருக்கு முன்பாக நிறுத்துவதுதான் அவருடைய வேலையா இருக்கிறது நமக்கு ஒரு எதிராளி இருக்கின்றார் அந்த எதிராளி நம்மை குற்றம் சாட்டாதபடி அவர் நமக்கு தீமை செய்யாதபடி இருக்க வேண்டும் என்று அன்பு கொண்ட ஆண்டவராக தேவர் நமது பாசம் கொண்டவர் நம்ம குற்றத்தை நீக்க விரும்புகின்றார் யாரிடத்தில் குற்றம் இருக்கின்றதோ அவர்களை தொடுவதற்கு உரிமை இருக்கிறது என்று நாம் பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சரி அவனை கழிந்து கொண்டான் அவன் அக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கொள்ளி அல்லவா நீ எப்படி அவனிடத்துல வருகிறாய் என்று வஸ்திரத்தில அழுக்கு இருக்கிறது எனக்குரியது அவனிடத்தில் இருக்கிறபடியால் எனக்கு உரிமை இருக்கிறது உடனே கருத்தரது வஸ்திரத்தை மாற்ற சொல்லி அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கட்டி போய்விட்டான் கத்துடைய நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு இடத்தில் ஒரு குறை இருக்கிறது ஆதியில் உள்ள அன்பிலே குறைவு பெற்றிருக்கின்றான் ஆதியில் இருந்த அந்த வாஞ்சை விருப்பவனிலே குறைந்திருக்கின்றது அது உடனே சரி பண்ணி கொள் என்று கத்துடைய திருவாக்கி நம்மை பார்த்து சொல்லுகின்றது தேவன் யார் மேல் அன்பா இருக்கிறாரோ அவருடைய குறையை உணர்த்துவார் அவர் பாவத்தை குறித்து நீதி குறித்து நியாயத்தின் கண்டித்து உணர்த்துவதற்காக தான் நம்மளுக்கிட இருக்கின்றார் நித்தியமான நம்மை அல்லது அனுபவிக்க வைப்பதற்காக விரும்பி நமது மேல் அன்பு கொண்ட கருத்து நம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பி நம்முடைய குற்றத்தை சுட்டி காட்டுகின்றார் அது எதுவா நியாயம் பேசாமல் அதற்கு சொல்லாமல் சரிதானே என்று நாம் எண்ணி காலத்தை கடத்தாமல் இந்த நாட்களிலே கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எந்தெந்த முறையில் நாம் அவைகளை நீக்கிவிட வேண்டுமோ விட்டுவிட வேண்டுமோ விட்டுவிட்டு ஆண்டோருக்கு முன்பாக நம்முடைய மனச்சாட்சி அறிய நாம் குற்றம் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக அது அப்படினால் நேசிக்கிறவர்கள் அன்பு கோரே குற்றத்தை உணர்த்துவார் இரண்டாவதாக எபிர்போம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒரு எட்டு வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கிறார் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் செஞ்சிட்டு நாம் சேர்த்துக் கொள்கிறார் என்று சொல்லுகிறது சகித்துக்களா இருந்தால் தேவன் உங்களை நடத்துகிறார் தகப்பன் சிர்ச்சியாக கிடைக்கும் சிர்ச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரா இராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே தேவனுடைய மயி உண்டாவதாக எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் சிச்சை சைக்கிளோலா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகவன் சிட்சையாக புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு வேறு பிள்ளைகளாக இருப்பீர்கள் மகிமை உண்டாவதாக அதுபடினால தேவன் தகப்பன் அதாவது தேவன் யாரை நேசிக்கின்றாரோ அவர்களை சர்ச்சிப்பார் அது வந்து சிலர் என்ன அதாவது அதாவது நாங்கள் தவறாமல் கோயிலுக்கு போகிறீர்கள் குடும்பம் பண்ணுகிறீர்கள் அதாவது இப்படி இப்படி எல்லாம் நடக்கிறீர்கள் உங்களுக்குத்தானே இப்படி தேவன் முதல் வைத்திருக்கிற அன்பு தேவ நமது மேல் வைத்திருக்கிற அன்பினால பாருங்க வீட்டில் பிள்ளைகள் ஒரு சிறு தவறு செய்து விட்டால் உடம்பே ஒரு ஈக்கல் எடுத்து அதை செய்யாது இது செய்தது தவறு என்று அது விட்டு விடு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கிறது போல ஆண்டவராகிய தேவர் பிள்ளைகளாகிய நாமும் அதாவது தவறு செய்யும் அறிய வைப்பதற்காக இந்த சிக்ஷையை நமக்கு அவர் கொடுக்கிறாராம் எதற்காக நித்திய ஜீவனை வைப்பதற்காக அங்கே மறுமையில நமக்கு வைத்திருக்கிற மகாபரி ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்பதற்காக கருத்துதம் சொல்லுகின்றது சங்கீதம் தனித் நாலாம் சங்கீதம் பதிமூன்றாவது வாக்கியத்தை வாக்குரிய தகப்பன்பாயத்த போ தன்னுத்திருபங்கள் எழுதிருக்கின்றடுகிற அதாவதுனால பெற்றேனே என்று அவர் சொல்லுகிறார் நான் பெற்ற ஒரே சுவாகி மகன் என்று அங்கே நிறுவனத்தில் மனிதர்கள் அதாவது ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் மாறு என்று நாம் காடுகின்றோம் அந்த தகப்பன் பிள்ளைகள் தவறும் போது எப்படி எப்படி சிச்சிக்க போதனையின மனிதன் பாக்கியா பாக்கியவான் அதாவது சிக்ஷித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனிதன் பாக்கியவான் அறுபடியா அருமையாளர்கள் அதாவது நம்முடைய திருச்சபையில் எப்படியோ வாரந்தோறும் ஒவ்வொரு இந்த செய்தியில் ஒரு பாகமாவது கண்டிப்பான பாகம் வருகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம் எதற்காக என்றால் அதாவது இந்த ஊழியக்காரன் பிழைப்புக்காக இந்த உலக நன்மைகளுக்காக இந்த உலக ஆதாயத்திற்காக ஊழி செய்கிறவனாயிருந்தால் அவன் எதையுமே கண்டறி மாட்டான் எதையுமே கண்டிட மாட்டான் போதனையும் அதற்கேற்ற பிரகார வார்த்தைகளை எடுத்து மக்களுக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் அதாவது தெய்வீக நிலையை அடைய வேண்டும் அவர்கள் அதாவது மர்மையிலே தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய தேவனாகி அந்த பரமோராட்சியத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிற உரிமை பாசமுள்ள அன்புள்ள ஊழியக்கான அதாவது வேதத்தை கொண்டு போதித்து சிக்ஷிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறபடியால அருமையான கத்துடைய பிள்ளைகளை இன்று நமக்கு தருகிற போதனை நம்ம இருக்கிற குறை நிறைய குறை இல்லை நிறைய குறைகளை விட்டுவிட்டோம் என்று நாம் ஞானஸ்தானம் பெற்றமோ அன்று நம்முடைய எல்லா குறைகளையும் அறிக்கை செய்து நாம் ஞானஸ்தானம் பெற்று ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கின்றோம் அதாவது வாழ்கின்றபடியால் நம்ம தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எது வந்து இருக்கிறதா என்று ஒரு நாள் ஆபரகாமை கூப்பிட்டார் என்று கூப்பிட்டார் நூறாவது வயதில் வயதான காலத்தில் ஒரு மகனை கொடுத்திருந்தார் அந்த மகனை கொண்டு போய் பலி செலுத்த சொன்னார் பெரிய ஒிலே உன்னுடைய ஏகல் முதல்வனும் நேசகு மாரணும் ஆகிய ஈஷாக்கை கொண்டு போய் பலி என்று கேட்டார் ஒரு மறுத்திரமே சொல்லவில்லை அலேலையா அலேலுயா ஒரு சிறிய காரியத்தை சொல்லும் போது நல்ல காரியமாயிருந்தால் ஏற்றுக்கொள்கின்றோம் விருப்பமான காரியமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் அவன் மனமுடி இழந்து போனது மாதிரி அப்படிப்பட்ட மனநலு ஏற்பட்டு விடுகிறது அல்லவா அது சந்தர்ப்பம் நமக்குள்ள நம்மிலை என்ன இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும் சிலர் சொல்லுவார்கள் ஐயா பையனுக்கு ஒரு சம்பந்தம் பார்க்கணையான்னு கே அப்படி எத்தனை பேர் அது வரைக்கும் அது வரைக்கும் கர்த்தர் தான் கடவுள் தான் மேலக்கு சபைதான் ஆண்டு ஒரு என்ன சொல்கிறாரோ அதுதான் என்று நாவினால் சொல்லப்பட்ட அதே வாயினால வந்து சொல்லுவார்கள் ஐயா பையனுக்கு கொண்டு ஒரு சம்பந்தம் பாருங்க சரி பார்ப்போம் அது வந்து எங்களுடைய இனத்தில் பார்க்கணும் ஐயா சொல்லுவாரு எங்களுடைய இனத்தில் பார்க்கணும் இனம் என்றால் என்ன சபைக்குள்ள ஒரே இனம்தான் இருக்கிறது வேற ஒரு இனம் சபைக்குள்ள இல்லை அப்படியா என்னோட பையனுடைய விருப்பம் அப்படி இருக்கிறது நம்ம வெளியங்க பார்க்கலாமா ஐயா பாருங்க என்று நாம் ஒரு குறை உண்டு அருமையான தேவட பிள்ளைகளே தேவனுடைய திருச்சபை என்பது இன்று உலகத்தில் இயங்குகிற கூட்டங்களை பற்றி நாம் சொல்ல தயாராக இல்லை சந்தர்ப்பம் வரும்போது அது வேறு வழியாக செல்லுகிறதை நாம் காணுகிறோம் பணம் வந்து அழகு வந்து குறுக்கிடுகிறது குளங்கள் ஜாதி வந்து குறுக்கிடுகின்றது என்னெல்லாம் குறுக்கிடுகிறது இதில வழி போறவர்கள் எத்தனை பேர் அறிவியல் அவர்களை நித்திய ஜீவனை சோதரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இல்லையா நித்தியோதரிக்க அல்லவா நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நித்திய ஜீவனையும் சொல்லிக் கொடுத்தார் எல்லாமே நான் செய்கிறேன் என்ன ஒன்று இருக்குது எல்லாமே விட்டுவிட்டேன் எல்லாமே செய்கின்ற என்ன ஒன்று இருக்கிறது யார் யாருக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிகின்றார் அருமையானவர்களே ஜிவர் சொல்லும் போது என்ன குறை என்கிறது நாம் கண்டுபிடிப்போம் அது என்ன குறை என்பதை நாம் கண்டுபிடிப்போம் அது வெளியே பிழையாய் தெரியாவிட்டால் நம்முடைய உள்ளத்துல சந்தர்ப்பம் வரும்போது அது கிரிய செய்கிறதா நம்முடைய மனதில் இருக்கிறதா என்கிறது நாம் கண்டுபிடிப்போம் ஒரு ஊழியக்காரர் வந்தார் அவர் அப்படிப்பட்ட ஒரு வயதில் அவர் ஊழியத்தொண்டு வைத்திருக்கிறோம் அவர் அவர்களுக்கு மக்களுக்கு தாழ்மையானவர்களுக்கு ஏழ்மையானவர்களுக்கு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட குலத்தில் உள்ளவர்களுக்கு தேவ பண்ணி உடனே கையை கழுவாரான் அதை மக்கள் பார்த்து சொன்னார்கள் இப்படிப்பட்ட இடத்துல நாங்கள் என்னையா பெற்றுக்கொள்ள முடியும் இவர் என்ன நன்மை செய்வார் அதாவது அப்படிப்பட்ட மக்களை தொடுவதே தீட்டன்று எண்ணி தன்னுடைய கையை போய் கழுவுகிறார் என்றால் இவர் எப்படி இருப்பார் வாச எடுத்துக்கொள்ளுங்கள் நான் அப்படி இல்லை நான் அந்த நினைக்கிறேன் அவர்கள் கொடிய புண்ணு இருக்கிறவர்கள் அந்த கையை தடவி என்னை என்னை தொட்டு தொட்டு தடவி தடவி ஜவ முடிகிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு அதாவது பார்ப்பதற்கு அவ்வளவு இதாக இருக்கும் புண்ணும் பொடியுமாக இருக்கும் எப்படியோ இருக்கும் அந்த கையை தொட்டு எண்ணெய ஊத்தி கையில் பூசி ஜவனி விடுவாரிய அருமையாளவர்களே நான் வந்து ஸ்டேஜ அடைய வேண்டும் என்று விரும்புகின்றேன் அடைகிறோம் மயிமை உண்டாவதாக அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாளில கட்டுரை வார்த்தை சொல்கிறது ஒரு இடத்தில் ஒரு குறை உண்டு இல்லையிலா நம்முடைய சபை கோயமுத்தூர்ல ஒரு ஏழை மக்கள் மத்தியில இருக்கிறது அப்பாங்க என்னுடைய சபை சென்ற மக்கள் பலர் அபிஷேகம் பெற்று ஆலயம் கட்ட வேண்டும் அப்ப அவங்க அந்த அதற்குள்ளே ஒரு படித்தவர் இருந்தார் ஒரு நல்ல உத்தியோகம் பார்க்கிற அவர் வேறு தேவான் அப்ப எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அந்த சபையை நம்மளுடைய உருவாக்கணும் ஒரு ஆலயம் கட்டணும் நம்மளால் சேர்ந்து பூமி கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் சொல்லும்போது அவர் கேட்டிருக்கிறார் அந்த போதகர்கள் நம்முடைய வீட்டிலே சாப்பிடுவார்களா என்று முதலாவது கேளுங்க நம்முடைய வீட்டில் அவர்கள் சாப்பிடுவார்களா இருந்தால் அதற்கு பிறகு மேற்பட உள்ள காரியங்கள் பேசலாம் என்று சொன்னார்கள் அப்படி நாங்கள் போயிருக்கும்போது போறதுக்கு முன்னால் செய்தி கிடைத்தது ஐயா இப்படி சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய போதகர் உங்களுடைய வீட்டில் சாப்பிடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார் அப்படி நாங்கள் போயிருக்கும்போது செய்தி கிடைத்தது சரி அப்படி செய்யுங்கள் அப்படியே ஏற்பாடு பண்ணுங்கள் இன்றைக்கு மத்தியானம் நாங்கள் எங்கேயே வீட்டுக்கு சாப்பிட என்று அப்படிலாம் இந்த பண்டி இந்த தொழில்தான் செய்வார்கள் குடிசை வீடு அவர்களுக்கு எம்ஜிஆர் காலத்தில் உள்ள அந்த இலோசகரண்டு கூட கொடுக்கல பிள்ளைகள் ஒன்றும் படிக்கவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தாழ்மையான நிலையில் உள்ள மக்கள் மத்தியானம் சென்றோம் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி நல்லது பான் பிரியாணி எல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வைங்க வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன வருது வீட்டுக்கு வந்து பன்னி வருது அவருடைய பள்ளி அவர்கள் ஒன்றாகவே அவர்களுடைய சொத்து அதுதான் அவருடைய சுதந்திரம் அதுதான் அவருடைய செல்வம் அதுதான் அவர்களோடு அவர்களாக அந்த பன்றியும் படுத்துக் கொள்ளும் சாக்கடை சாக்கடை எடுத்துக் கொள்ளும் வீட்டுக்கு வந்து படுத்துக்கொள்ள செய்யும் உதறிட்டு போகும் எல்லாம் உண்டு ஆனால் உள்ளே போகும்போது நெறித்து கொண்டு பன்றி வெளியோடி வருகிறது சாப்பிட்டோம் இல்லையிலா வீட்டிலையும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு அவர்களை ஆசீர்வித்துட்டு வந்தோம் அங்கே ஆலயம் கட்டி தேவாராதனை நடக்கும் ாம வேண்டியாவது பறவு நலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்னுடைய பிதாவே எங்கள் எல்லாருக்கும் ஒரே தகப்பன் ஒரே பிதா தான் எங்களுடைய பிதாவே என்று ஜபமனு நன்றாக படித்த பட்டதாரியா இருக்கலாம் இளைவன் மாடு மேய்க்கிற ஆடுமே சாவிந்த ராஜா மாதிரி ஆடு மேய்க்கிறவராக இருக்கலாம் எல்லோருக்கும் ஒரே தகப்பன்லாம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது கொஞ்ச கஷ்டமாக இருக்கலாம் ஒருவழை கேட்கும் போது அதாவது கஷ்டம் என்றால் முள்ள குத்தி எடுக்கும் கொஞ்சம் வேதனையத்தாக இருக்கும் அதை எடுத்த உடனே அது பெரிய மகிழ்ச்சியே பெரிய ஒரு சுகத்தை ஆறுதலை கொடுக்கின்றது போல இது உங்களுக்கு உங்களுக்கு ஔஷதமாக இருக்கும் அருமையான தேவருடைய பிள்ளைகளை அண்டவராகிய நித்திய ஜீவனை நித்திய ஜீவனை விரும்பியவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை ஒன்றிலே ஒரு குறை உண்டு என்று சொன்னார் ஆறாம் அதிகாரம் நான்காவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அப்போ சபையாருக்கு போதிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளை அதாவது சிச்சித்து நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று போதனை எதிர்காலத்தில் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை கோபனையிலையும் அவர்களை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளை நான் இப்பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்த்துக் கொண்டு வந்தோம் மாம்ச பிரகாரமான பிள்ளைகளையும் நீங்கள் அப்படித்தான் வளர்க்க வேண்டுமாம் சொல்லுவீர்கள் எதிர்காலம் சரியாய் அமையாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிக்கொண்டே உங்களுக்கு ஆலயத்தில் பிள்ளைகளை அங்கெங்குமாக நடக்க விடாதீர்கள் சின்ன வயதிலேயே பிள்ளைகளுக்கு தெய்வீக போதனை கொடுங்க வெளியும் அப்படின்னு சொன்ன கூட்டிட்டு போயிடுறாங்க வெளியே போனோட கூட்டிட்டு போயிடறாங்க சின்ன பிள்ளை கொஞ்சம் ரொம்ப சின்ன பிள்ளைகள் இல்லை உடனே தோல்லை தூக்கி போட்டிட்டு வெளியே போய் வாழ்ந்துறாங்க பிள்ளைகளை அப்படி நான் வளர்க்காமல் அந்த பிள்ளைகள் அதாவது ஆலயத்தில் சேட்டை பண்ணினால் அவர்கள் சிட்சித்து தான் வளர்க்க வேண்டும் நம்முடைய வீட்டில் ஜப வேளையில சேட்டை வளர்க்க வேண்டும் பிள்ளைகளில் ஒழுங்கிய காணப்பட்டால் சிட்சித்து வளர்க்க வேண்டும் அது அவர்களுடைய இருக்கும் இது தவறு இது எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது எங்களுடைய போதகருக்கு பிடிக்காது கடவுளுக்கு விரோதமான காரியம் என்று சொன்ன அவர்களை புரிய வைக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அருமையான கற்றலை பிள்ளைகளை அருமையான சபையா சபையுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்று பெற்றோர்களுக்கு கிடைத்த உடனே விடாது ஒரு போதை ஒரு விசுவாச குடும்பம் வந்து ஜெவமன சொன்னாங்க யா நீண்ட நாட்களாய் குழந்தைகள் இல்லையா ரொம்ப வருத்தமா இருக்குது மற்றவர்களை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு மற்றவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது என்று சொன்னார் அவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார் ஜெவம் பண்ணி கத்துடைய ஆசீர்வாதத்தை கூறினார் குழந்தை கிடைத்தது குழந்தையை கிடைத்தது குழந்தை கிடைத்து பிரசவாச்சு போய் ஜெவம் பண்ணி ஆசீர்வி பேரன் சுட்டி விட்டாகி விட்டது அப்புறமாக ஒழுங்காய் கோயிலுக்கு வருகிறவர்கள் அது ஒரு அதுக்கு பிறகு ஒழுங்காய் கோயிலில் காணர் அப்போ ஒரு நாள் வீட்டிலே போய் போதைகள் கேட்டார் என்னம்மா என்னையா உங்க கோயிலுக்கு வரலையே இப்போ அப்போ அந்த அம்மா சொன்னாங்க ஐயா பிள்ளை அதாவது கோயிலுக்கு எடுத்துகிட்டு சளி பிடிச்சு விடுவியா அந்தபடினாலும் அதனால் பிள்ளை அதனால் வெளியே கொண்டு போகிறதே இல்லை அதனால்தான் கொஞ்ச காலம் கோயிலுக்கு வந்துகிட மாட்டேன் அதற்கு மேலே உள்ள காரியத்தை நான் சொல்ல மாட்டேன் தேவனுக்கு மகிமே உண்டாக்கா மகிமை உண்டாவதாக அப்படியா என்று அவர் தேவமணி விட்டு வந்து அருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவனாய்க்கு பிள்ளை நமக்கு எதற்காக தருகின்றார் பிள்ளைகளை நாம் இப்படி வளர்க்க வேண்டும் தேவனுடைய வேதத்தை நாம் அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கினார்கள் நான் சொன்னேன் அது சுசன்னா என்று சொல்ல ஒரு பரிசுத்த வாட்டி இருந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இந்த பத்து பிள்ளைகளையும் அருமையாக வளர்த்தார்கள் கணவன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவார்கள் எழுதுகிற வேலை செய்து பிள்ளைகளை காப்பாற்றுகிறார்கள் பிள்ளைகள் எல்லாம் அவ்வளோ ஒழுக்கமாக கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஸ்கூலுக்கு போகும்போது மூத்தவன் முன்னால் அடுத்த அடுத்தம் அடுத்த அடுத்த வரும் சேர்ந்த ட்ரெயின் கேரேஜ் மாதிரி வருவோம் கொடுக்க வருதம் பிடித்து கொண்டு முன்னால் உள்ளவ இன்ஜின் மாதிரி சொத்தம் போட்டுக்கொண்டு போவோம் இல்லை உழவு விட்டு பின்னால கத்தரை மையம் பிடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான் ஸ்கூல்கிட்ட போனோன்னு எல்லா அப்படியே ஸ்கூல் மணிக்கு வரும்போது பன்னெண்டு மணிக்கு சாப்பிட வருவாங்க அதே மாதிரி சொத்தம் போட்டுக்கொண்டு வருவாங்க வரும்போது அம்மா என்ன செய்வார்கள் என்றால் நம்முடைய பிள்ளைகள் வரும்போது நாம் தூங்கி கொண்டிருந்தால் பிள்ளைகள் தெய்வீகத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள் இல்லை நாம் வேறொரு நிகழ்ச்சியில் இருந்தால் பிள்ளைகள் வேறு வளர்ந்து விடுவார்கள் வருகிற நேரத்தில் இவர்கள் ஜபத்தில் இருப்பார்கள் இல்லையா ஜபத்தில் இருப்பார்கள் வந்த உடனே வீட்டுக்கிட்ட வந்த உடனே மூத்தவன் சொல்ல அம்மா ஜெபம் பண்ணிடுறாங்க வந்து சுத்தி எல்லாம் ஜபம் பண்ணி அந்த அம்மாவை ஜெவம் முடிக்கும் ஜெவ விட்டு அப்புறம் சாப்பிட்டு விட்டு பழையப்படி அப்படியே ஸ்கூலுக்கு போவார் அதில் வளர்ந்தவர்கள் தான் ஜான்வசலி சார்சரி என்று இரு பிரசத்துவாதிகள் அவருடைய ரெண்டு நாட்களை ரெண்டு கை நில அசைத்தார்கள் என்று அவருடைய சரத்திரம் சொல்லுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய பிள்ளைகளே வளருங்கள் விலகின பட்டு போகிற அளவுக்கு தண்டிக்காதீர்கள் திடவற்று போக முடியாக தண்டிக்காதீர்கள் அதாவது பிரம்பினால் அடிக்கிறதுனால் மகள் பிள்ளை சாகிறது இல்லை என்று வேதம் சொல்கின்றது அது அப்படினாலே அவர்களை சொன்ன வயதிலேயே நீங்கள் அப்படி வளர்ப்பீர்கள் என்றால் முதல் வயதிலும் அதை விடாமல் இருப்பா இருப்பா சின்ன வயதுல எப்படி வளர்க்கிறீர்களோ அந்த வளர்ப்பு முதிர் வயது வரைக்கும் இருக்கும் என்று அநேக சம்பவங்களை நாம் சொல்லிக் கொண்டே போக முடியும் அருமையான கற்றுட பிள்ளைகளை இந்த நாட்களிலே கற்றுடை வார்த்தை என்ன சொல்லுகின்றது அதாவது கருத்து எவரிலே அன்பு அவரை கடிந்து கொண்டு சிற்றிக் என்று சொல்லி இருக்கிறது அதாவது ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பிள்ளைகள் மேல தன்னுடைய சபையின் மேல சபை மக்கள் மேல அன்புடையவனாக இருந்தால் பொறுப்புடையவனாக இருந்தால் சிறுவோசனத்தை கொண்டு சிட்சித்து அவன் போதிக்க வேண்டும் முகதாட்சியனையும் பார்க்க குற்றத்தை கண்டால் அப்படியே சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு பையன் எனக்கு தொடர்ந்து காணிக்க சின்ன ஒரு காணிக்கைத்தான் அனுப்பி கொண்டே இருப்பார் நேற்று அவர் வந்தது அவருடைய பப்பா ஒரு போதைகாரன் மிகவும் கஷ்டப்படுகின்றான் அதன் அப்படின்னால அதில் பேசுனேன்னு தம்பி இந்த காணிக்கை இங்கே எனக்கு அனுப்பக்கூடாது அப்பா வந்து போதகர் அவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் அதன் இந்த காணிக்கை நீ அங்கே கொடு அவருக்கு கொடு எனக்கு கொடுக்காது என்று நான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன் அருமையான தேவண்ட பிள்ளைகள போதும் அதாவது குற்றம் என்று தருகிற காரியத்தை சொல்லி அதுல நமக்கு ஆதாயம் இருக்கிறது என்பதற்காக அதாவது குற்றத்தை சொன்னால் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பை குறைத்துக் அவர் மூலம் கிடைக்கிற ஆதாய நன்மை நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக அதை சொல்லாமல் இருந்தார் அவன் மக்கள் மீது அன்புள்ளவன் அல்ல அதாவது அவர்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக வழி நடத்துகிறவனும் அல்ல என்று வேதம் சொல்கின்றது அதாவது நித்திய ஜீவனுக்கு மக்களை வழி அவர்களை காணப்படுகிற குறையே சுட்டி காட்டோம் பெரும்பு கடிந்து கொண்டு ஆலோசனை சொல்ல வேண்டும் இப்படியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் நித்திய ஜீவனை இழந்து விடுவீர்கள் இப்படியே நீங்கள் செய்வீர்கள் என்றால் விளக்கு தன்றி உங்களுக்கு இருக்கிற பர்சத்தாயினுடைய பவர் வர வர வர வர மங்கி போய்விடும் அதை எடுத்து போடுவீங்கன்னு கேட்ட சொல்லுகின்றார் என்று அவரை சொல்லு மக்களை பரலகத்துக்கு சேர்ப்பது மக்களை சேர்ப்பது ட்யூட்டி ஆனால அவர்களை அவர்களுடைய சொல்லுகிறார் உங்களுடைய எதிர்பார்க்கிறேன் உங்களையே தான் எதிர்பார்க்கிறேன் உங்களோட வருகிறவைகளே அல்ல என்று அவர் சொல்லுகின்றார் சுட்டி காட்டூடாது மக்களே இப்படி இருக்கக்கூடாது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் இதை செய்யக்கூடாது என்று அவளுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லி அதையும் கேட்கவில்லை என்றால் சிக்ஷித்து சீர்படுத்த வேண்டும் என் இறைவாக்கு சொல்லுகிறது இப்படி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலம் மகிமையாயிருக்கோ நமக்கு அது கிரீடமாக அந்த காரியங்கள் மாறி விடும் அருமையானவர்களே அந்த பிரகாரம் நாம் செய்வோமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்துகிற மூணாவது காரம் பத்தொன்பதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் அவளை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன்யா சபையை பற்றி பார்க்கும்போது இந்த லவோதிக்கியா சபையை பற்றி என்ன சொல்லுகிறான் நீ அதாவது வஸ்திரம் நிர்வாணமாக இருந்தோம் கண்கள் குரடாக இருந்தோம் நான் ஐஸ்வர்ய இருக்கின்றேன் எனக்கு ஒரு குறைவும் இல்லை எனக்கு நன்றாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகின்ற நான் உன்னை நேசிக்கிறேன் கலிக்கத்தையும் நான் விரும்புகின்றேன் உனக்கு தெய்வீக பார்வை இல்லையே தெய்வீக வேதத்துள்ள ரகசியங்களை நீ அறியவில்லையே லோதிக்க சபையே நீ இவ்வளம் ஆயிருந்து கொண்டு உன்னை மேன்மை காட்டிக் கொண்டிருக்கின்ற சரியாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற உன்னில ரட்சிப்பில்லை நிர்வாணமாக இருக்கின்றாய் பாவ வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டிருக்கிறாய் உடைய ஜீவியம் சரியில்லை ஆனப்படினால உனக்கு தெய்வீக பார்வை இல்லை நீ உடுத்திக் வஸ்திரம் தர வேண்டும் உன்னை ஐஸ்வர்யமானாக்க வேண்டும் என்ன நான் விரும்புகின்றேன் என்று கேடவு சொன்னது வாசங்க நான் ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே நிர்வாணமாக அவலட்சம் தோன்றாதபடி நீ விடுத்துக்கொள்வதற்கு வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையிடும்படிக்கு ஒரு கண்களுக்கு களிகம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் நீ நிர்வாகிக்க முடியவனும் பரிந்துவைக்கப்பட்டவனும் தரித்திரனும் குரு நிர்வாணியவான் என்றும் என்றும் ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால் நீ நான் நீ ஐஸ்வர் நெருப்பதே புடமி அவலட்சியும் தோன்றாதபடி நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை எண்ணத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையும்படிக்கு உன் கண்களுக்கு களிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நான் நேசிக்கிறவர்கள் அவரை கடிந்து கொண்டு சிர்சிக்கிறேன் ஆகியால் நீ ஜாக்கிரா இருந்து மனம் திரும்ப இதோ வாசப்படியில் இருந்து தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திருந்தான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் அவனு என்னோடு போஜனம் பண்ணுவான் தேவனுக்கு மயுண்டதாக இங்கே இந்த லவோதித்யா சபை பற்றி அவர் எழுதும்போது நீ நிர்ப்பாக்க முடியவனும் பிரதிபதிக்கப்படும் தரித்திரனும் குரடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சமன் என்றும் திரைவிய சமரன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா நீ ஐஸ்வரியமாகும்படி நெருப்பிலே விடமிக்கப்பட்ட பொண்ணையும் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்துக்கொள்வதற்கு வெண்வஸ்தரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்க வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை நீ ஒன்று இருக்கிறேன் காலத்தை நீ கழிக்காது என்று சொல்லி அவர் எழுதுகின்றார் மனம் திரும்ப நீ பழைய வாழ்க்கை பழைய பாவ வாழ்க்கை சிந்தனைகளை தோன்றுகிறது அவைகளை அடிக்கடி நீ தனியா இருந்து சிந்திக்கின்றார் நிர்வாணம் என்று சொல்லும் போது வஸ்திரம் தரித்துவர்கள் உடம்பை மறைத்து இருக்கின்றார்கள் வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு எப்படி நிலைமை இருக்கின்றதோ அதே ஒண்ணமாக அதாவது வஸ்திரத்தை இழந்துவிட்டார் அவர்களுக்கு பழைய சிந்தைகள் மாம்ச சிந்தைகள் தீய எண்ணங்கள் கோபங்கள் விட்டு போன பழைய காரியங்கள் எல்லாம் பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறது என்று நாம் காணுகிறோம் நீ திருப்தியா இருக்காது வஸ்திரம் இழந்து போய்விட்டது அது சீக்கிரமாக சரி பண்ணி கொள் எந்த இடத்துல நீ குறைப்பட்டிருக்கிறாய் என்பதை கண்டுபிடித்து அவைகளை உடனே சரி பண்ணு என்று கருத்துடைய வார்த்தை சொல்கிறான் நேசிக்கிறபடினா உனக்கு வார்த்தை சொல்லுகின்றேன் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறவராயிருக்கிறேன் என்று கத்துடை வார்த்தை லவோதிக்கியா சபைக்கு என்று நாம் காணுகின்றோம் ஹலோயா தேவனுக்கு மய்மை உண்டாவதாக ஆனப்படி ஆதார்மையான கட்டுரை பிள்ளைகளே இந்த நாட்களையும் கற்றுரை வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகின்றது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக விழுந்த நிலையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மகிமை உண்டாவதாக என்ன சொல்லுகின்றது என்றால் அது என்ன சொல்லுகிறது கத்துடைய வார்த்தை அதாவது ஒன்றிலே ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறது தண்ணிலே இழந்து போன காரியத்தை உணராமல் தண்ணில இல்லாத இருக்கிறதாக எண்ணி நித்யேவிற்குள்ளே போகமா போக மாட்டோமா என்ற குறையை மாற்றிவிட்டு நான் உன்னை ஐஸ்வர்யவானாக்குவோம் உனக்கு வெண்மஸ்வரன் தரவோம் உடைய பார்வை உண்டாக ஆவிக்குரிய பார்வை உண்டாக உனக்கு இந்த ஞான திருஷ்டி தெய்வீக தரிசனத்தை தர உனக்கு உன்னுடைய கண்ணுக்கு கலிக்க போட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதனிடத்தில் பெற்றுக்கொள் வாசிகள் என்று தட்டி கொண்டே நிற்கிறேன் என்று சொல்லுகின்றது உறவை பெற்றுக் கொள்வான் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று இருபத்தி ஓரம் அவசரம் தேவனுக்கு மயிம ஆனால் கத்துடை பிள்ளைகளை இந்த நாளிலும் கத்துடை வார்த்தை நம்மை பார்த்து என்ன சொல்லுகின்றது நம்ம குறை உண்டு என்ன குறை தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லாம் அதிகாரம் ஐந்தாவது வாக்கியத்தை நாம் நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் சிறவல் ஜனங்களை சபிப்பதற்காக பாலாக்கள் என்று சொல்லப்படுகிற மன்னன் பீலையாம் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசியை வரவழைத்தான் வரவழைத்து அவர்களை சபிக்க சென்றான் கர்த்தரான் தேவநாயகம் தேவநாயக்கள் உண்மையில் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவநாயகர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக தேவ அன்பு தேவ அன்பு எதற்காக நம்மை நறுக்குகிறது அதாவது நம்ம இருக்கிற சாபத்தை நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அந்த மனிதனுக்கு சொன்னார் அதாவது அந்த குறையை மாத்திவிடு என்று ஐஸ்வர் தரித்திரம் கொடுத்துட்டு வா என்று சொன்னார் மயிமை இரண்டாவதாக அதாவது ஒரு மனிதனை கத்திர அன்பு வகித்திருந்தால் அவனுடைய குற்றத்தை அவனை விட்டுவதற்காக குற்றம் இருக்கிறது என்று தெரியும் அனுப்புகிறார் அவனை விடுதலை ஆக்குகின்றார் அதற்காக சிகிச்சையை கொடுக்கிறார் எத்தனையோ பரிசுவான்கள் அந்திய காலத்துல அதாவது வியாதிப்பட்டு மரணத்திலிருந்து மறித்ததாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது கருத்து ஒரே நோக்கம் என்ன என்றார் பேருடைய பரிசுவான்கள் பிள்ளைகள் பூரணப்பட்டு அவர் வைத்திருக்கிற அந்த உணவத்தில் சொல்லப்படுகிறவானுடைய வந்திய காலத்துல மரணத்துக்கு எதுவான வியாதி காலில் இருந்தது என்று மரணத்துக்கு எதுவான காலில் மரணத்துக்கு எதுவான வியாதி கண்டிருந்தார் என்று ஈசாக்கு நீண்ட காலமாக கண்டறியாமல் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது அவருடைய சரீரத்தில் அதாவது அவருடைய காலம் எழுத ஒரு சரீரத்தில் ஒரு முள் போன்ற ஒரு ஒரு பலகினம் அவருக்கு இருந்தது ஜபம் பண்ணினார் மூன்று வேலை அன்றரிடத்தில் ஆண்டு அவர் சொன்னார் அதாவது பலகினத்தை நீக்கிவிடுகிறேன் என்று சொல்லாமல் உன்னுடைய பலகினத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளாங்கும் அது வேண்டும் அது தட அதுக்கு பின்னால் அவர் நிருபத்தில் எழுதும் போது ரெண்டு தடவை எழுதுகிறார் விலகினத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார் விலைகிடுத்து குறித்து மேன்மை பாராட்டுகிறேன் அருளிய கிருபாவரங்களை அப்படி போல கத்தனை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இது தவறு என்பது செய்யக்கூடாது ஒருவர் கேட்டு சொல்லக்கூடாது கோல் சொல்லக்கூடாது இது மகாபரிய தப்பு பாவம் ஆரத்தில் வந்தால் பயபக்தியா வேண்டும் கடவுளையே பார்த்து நம்ம இருக்க வேண்டும் அது மாத்திரமில்ல என்னில் இப்படிப்பட்ட திடீரென நலமம்மாரி திடீரென்று கோபம் வந்து விடுகிறது அது என்னில் இருக்கிற தவறு என்று உணர்கிறேன் விட முடியவில்லையே கோபம் வருகிறது விட முடியவில்லையே அவசர பேச்சுகள் வருகிறது விட முடியவில்லையே சிச்சை அனுப்புகிறார் அவருக்குரியமில்லாத விட்டுவிடவும் அதை அகற்ற அகற்றிவிட்டு நாம் நித்திய தேவனை சுதந்திரிக்க வேண்டும் என்பது கற்றுடைய ஒரே நோக்கம் அலையலோயா அனுப்பினாலே இங்கே என்ன சொல்கிறேன் என்றால் உண்மையில் இந்த சாபத்தை மாற்றி அதை ஆசீர்வாதமாக நான் மாற்றினேன் சாபத்தை நீக்கி அதாவது தீர்க்க தரிசைகள் தீர்க்க தரிசைகள் அந்த காலத்தில் ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதமாகவும் சபித்தால் சாபமாகவும் ராஜாக்களும் அறிந்திருந்தார்கள் இஸ்ரோவில் எதிராக என்று சொல்லப்படுகிற மன்னன் ஆளை விட்டான் பீலையாமை அனுப்பி பீலையாமை வரவழைத்து அந்த ஜனங்களை சபித்து விட்டால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் என்பதற்காக அப்படி வரவழைத்தான் அவருடைய கத்தர் பேசினார் சபிக்க வந்த அவன் வாயினால தேவ ஜனங்களை ஆசிர்வதித்தான் உங்கள் மேல் அன்பு வைத்துவாதமாக உங்களை ஆசிர்வதிக்கத்தான் உங்கள் மேல் அன்பு வைக்கிறேன் அதுதான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நியாயாதிபதி என்பகம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது இங்கே ஒன்னு ரெண்டும் சேர்த்த எப்ராயிம் மலை தேசத்தி மீகா என்றும் இருந்தால் எப்ராயிம் மலை தேசத்தில ஒரு மனிதன் இருந்தால் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு களவு போயிட்டு அதை என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான் என்றார் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கற்றால் ஆசீர்வதிக்கப்படுவா என்றாள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த சபை தேவனுக்கு மலைநாட்டிலே மீகா என்று சொல்லப்படுகிற சாபம் போட்டாய எடுத்தவன் விளங்க மாட்டான் என்று சொல்லி வாயினால சாபம் போட்டாயே அதை எடுத்த நான் தான் ஒத்துக்கொண்ட உடனே அதே வாயிலிருந்து என்ன வருகிறது மகனே ஆசீர்வாதமாயிருப்பாய்யா அந்த வெள்ளைக்காசை நான் தான் எடுத்தேன் என்று ஒத்துக்கொண்டு ஒத்துக்கொண்டு அருமையான கற்றல் பிள்ளைகளே தேவ நமது மேல் வைக்கிற அன்பு என்ன நமக்கு வைக்கிற அன்பு பாவங்களை நான் வெளிப்படுத்தி அறிக்கை செய்யும் போது ஒப்புக்கொள்ளும் அதை சரி பண்ணும் போது தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் சாமத்தை அகற்று எ கொண்டு திரும்பு டத்துல இதற்கு மன்னிப்பு கேளு இப்படி செய் அதை நாம் செய்யும் போது நம்மளே இருக்கிற சாபம் நம்ம விட்டு நீங்கி போய்விடுகின்றது நீங்கி போய் நமக்கு ஆசீர்வாதமாக மாறிடுகிறது என்று இறை வாக்கு சொிறது மீர்வதிக்கின்றிட்டுது அவன் மே நீங்கி அவனுக்கு நன்மை ஒன்று ஆகிவிடுகிறது அன்பு என்ன என்றார் நமது மேலுள்ள சாபத்தை நீக்கி சாபத்துக்கு காரணமா இருக்கிற பாவத்தை நம்மை விட்டு அகற்றி அவைகளில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை சோதரிக்க நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் ஆகிய தேவன் உங்களையும் என்னையும் அவர் சில சில வேளைகளிலே அது நம்மை வருத்தப்படுத்துகிறது போல நமக்கு சில வேளைகளை தோன்றுகிறது என்ன தேவன் நமது மேல் வைக்கிற அன்பு நம்மளை அன்பு கூறுகிறபடியால நம்மை நேசிக்கிறபடியால நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறபடி அவர் நம்ம அவருக்கு தோன்றும் போது சிச்சை அனுப்புகிறார் என்று வேதம் சொல்கிறது கற்றோ பிள்ளைகளே நமது இறைவனாகிய ஆண்டவர் மேலுடன் நமது மேல் வைத்த அன்பினால அவர் அடைந்த எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்க இந்த பூமிக்கு வந்து அவர் பரலகத்தை விட்டு இந்த பூரகத்துக்கு வந்து அங்கே செல்ல பிள்ளையாயிருந்த அவர் இங்கே வந்து அத்தனை பாடுகளையும் பட்டு அத்தனை அவமான அத்தனை துன்பங்களையும் சகித்து ஜீவனையே கொடுத்து நம்மளே அன்புக்கு நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார் இந்த ரட்சிப்பு நாம் இப்படியே இருந்து விட ரூ பூரணப்படுவதற்கு அவர் இப்போ நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் அதற்கு தான் இந்த சட்டத்திட்டங்கள் இந்த பிரமாணங்கள்லாம் எழுதி நமக்கு தரப்பட்டிருக்கின்றது இதை நாம் கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனாலும் நாம் எழுந்து பெறப்பட ஆகாமின் சந்ததிகளாக ஜென்மஸ்வாவர்களாக இருக்கிற அப்படின்னா அந்த ஜென்ம பாவத்திடீர் திடீரென்று நம்ம இருந்து தலையெடுத்து கிரிய செய்ய ஆரம்பிக்கிறது அது முழுதும் நம்ம அழைத்துப் போட வேண்டும் அந்தபடி அதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் அதாவது நித்திய ஜீவனு ஊரமாக அடையுடைய அதை தடை செய்வதற்கு நம்மளை காரணமாக இருக்கும் அவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் அவைகள் நீக்கும்போது அவை நம்ம நீங்கி போகும்போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள அது ஏதுவாக இருக்கும் என்று இறைவாக்க சொல்லுகிறபடினாலே நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மைமை அலையிலுயா அலையிலுயா அலையிலுயா தேவனுக்கு மைம கத்துழைப்பிள்ளைகளே இந்த நாட்களில் நாம் நம்முடைய இருதயங்களே நம்முடைய வாழ்க்கையே ஒருமுறை கூட நான் சந்தித்து பார்ப்பேன் சிலர் திடீரென்று காணாமல் போவதற்கு காரணம் என்ன அவர்களுக்கு அதை விடுவதற்கு மனம் இல்லாதபடினாலே அதை அடைவதற்கு விருப்பம் இல்லாதபடினால சிலர் அப்படி ஆகிவிடுகிறாரு சிலர் அறியாமையினால அப்படி ஆயிருக்கலாம் நம் ஜபம் பண்ணி தேவனுக்கு மய்மை உண்டாவதாக கூடி வந்திருக்கிற நாம் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கிற தேவனால நாம் நிலைத்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் தமிழைத் தருகின்றது அடிக்கடி அறிக்கை செய்கிறோம் விட வேண்டும் என்று விரும்புகிறேன் விட முடியவில்லை இது வேண்டாம் என்று நினைக்கிறேன் பின்தொடர்கின்றது என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா இதனால சில சிச்சைகளை தேவன் தருகின்றார் இதன் மூலமாக நாம் விட்டுவிட வேண்டிய குறையே இன்று கர்த்தனை ஞாபகப்படுத்தியிருக்கிறார் ஹலோ ஒரு குறையோ ரெண்டு குறையோ எத்தனை குறையோ நம்மளே நித்தியஜீவனை சோதனைக்க முடியாததா அதை நாம் உடனே நீக்கி விடுவோம் போதக இடத்துல சொல்லுகிறோம் ஆனாலும் நாம் அது விடாமல் இருக்கின்றோம் உடனே அவைகளை மாற்றிக்கொண்டு நித்திய ஜீவன் நம்முடைய நோக்கமெல்லாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாயிருக்கட்டும் ஹலேலோயா ஹலேலோயா வழி கிழமை வந்தார் ஒரு அடக்கார்க்கு போயிருந்தான் நான் சொன்னேன் அதாவது ஆண்டவர் கேட்கிறார் ஒரு மனிதனிடத்துல அதாவது இரவு அவன் தூங்க போகும்போது அப்படியே தூக்கம் வராமல் பிடித்து சிந்திக்கிறான் சிந்திக்கிறான் அவன் சிந்திக்கிறான் அதாவது பெரிய மணக்காரன் அவனுடைய கலைஞர்களெல்லாம் ரொம்ப இருக்கிறது இன்னும் பயல்களெல்லாம் விளைந்து கிடக்கிறது யோசிக்கிறான் அறுவடைக்கு நாளாகிவிட்டது இந்த தானியங்களை எங்கே கொண்டு வைப்பது இங்கே இருக்கிறவே கலைஞமலா ஃபுல்லாக இருக்கிறது என்ன செய்வது என்று யோசித்தான் அப்புறம் என்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறான் என் ஆத்மாவே கவலைப்படாதே நான் அது கலைஞத்தை இடித்து பெருசாக கட்டுவன் பெருசாக கட்டி என்ன வரப்போகிற தானியத்தை அதில் சேர்த்து வைப்பேன் வகிக்கிறேன் நீ அநேக வருடங்கள் புசுத்து குடித்து திருப்தியாக பூரித்து சந்தோஷமாக இரு கவலைப்படாது சிந்தித்துக்கொண்டிருக்கும் மேல இருந்த ஒரு சத்தம் மதிகடனே இந்த எடுத்துக்கொள்ளப்படுமானால் இந்த மனிதனுக்கு கேரண்டி கிடையாது ஆத்மா என்று நேற்று இருந்தது போய்விட்டது பரலோகம் போயிருக்கிறது அவர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வருஷம் படைக்க இருந்தார்கள் ஒரு வாரத்தினாலும் போதகரை கூப்பிட்டு பாவ அறிக்கை செய்தார்கள் சுத்திகரித்து கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போய்விட்டார்கள் ஆனால் அப்படினால இங்கே சத்தத்தை கேட்கிற நீங்களும் அது அப்படி ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது அது இல்லை என்றால் இல்லாமல் போய்விடாது இருக்கிறது ஆனால் அப்படி அதை அடைவதற்கு ஆயத்தப்படுங்கள் வேலையிலா அடுத்த நிமிஷம் நம்முடையது அல்ல என்று நான் சொன்னேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அறிவிக்க கூடி வந்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே கத்திர வார்த்தை என்று சொல்கிறது நாம் சபிக்கப்பட்டவர்களாயிருந்தோம் விழுந்து போவ ஆதாமின் சந்ததிகளாயிருந்தோம் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட சந்ததிகளா நாமும் நாம் சாபத்துக்குரியவர்களாக இருந்தோம் அந்த சாபத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக நமது அன்பு கூர்ந்து நம்மை வைத்த அன்பினாலே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார் அல்லையிலோயா அந்த தாயிரத்துல அந்த மேகா தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டபடி அந்த அம்மா போட்ட சாபத்தை எல்லாம் கத்த நீக்கி அவரை ஆசீர்வதித்தார் மகன் ஏனே ஆசீர்வாதமாக இருப்பார் என்று சொன்னார்கள் என்று நாம் காணுகிறோம் அப்படியே கட்டுரை பிள்ளைகளை நாமும் தொடர்ந்து கற்றுடைய வழியிலே நடந்து கற்றடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வாராக சங்கீதம் நூற்றி ஒன்று முதல் ஐந்து வரைக்கும் வாசிக்கலாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோடு நடக்கிற கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் மனைவி கணிதரும் திராட்சைக் கூடிய போல் இருப்பால் உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிமர கன்றுகளை போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவார் ஆசீர்வதிக்கப்படுவார் கர்த்த சீனையில் இருந்து ஆசிரியப்பான் பிள்ளைகளையும் என்றால் அவருடைய வழிகளிலே நடக்கிறது கத்தரைக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கின்றது பயப்படுகிற பயம் என்பது இன்றைய வேறு வகையாக போய்விட்டது அவர் காண்பித்த வழியிலே நடக்கிற மனிதர் இவ்விதமாக ஆசிரியக்கப்படுவார் அவருடைய குடும்பம் சொர்க்கத்தை போல பர்லோகத்தை போல அது எண்ணப்படும் மனைவியும் பிள்ளை விதமாக இருப்பார்கள் குடும்பம் ஆசிரியக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது கருத்தர் சியோனில் அவர்களை ஆசிரியப்பார் என்று கத்தளை வேதம் சொல்லுகிற அப்படின்னா அருமையான கத்தளை ஒன்னில் ஒரு குறை அன்பு வைத்து யாரிலே அன்பு அவருடைய குறைகளை சுட்டி கர்த்தர் யாரிலே அன்பு கூறுகிறாரோ அவர்கள் விட முடியாத காரியத்தை விடணும் என்று தவறு என்று தெரிந்த காரியத்தை விட முடியவில்லை என்று எண்ணுகிறார்களோ அவளுக்கு சில சிக்ஷைகளை கஷ்டங்களை கொடுத்து நீக்கிறார் ஏனென்றால் தேவ அன்பு அவர்கள் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது தேவனுக்கு மயிமை அந்த அப்படினால மனிதர்கள் மேல் இருந்த சாபத்தை தேவன் மேல் தேவன் மனிதர்கள் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தமாக ஆசீர்வாதமாக மாற்றார் மாற்றியிருக்கிறார் நமது மேலே இருந்த ஆதாமின் சாபம் ஆதாமின் மேல் கூறப்பட்ட அந்த சாபம் நமது மேலே இருந்தது ஆண்டு நமது மேல் அன்பு கூர்ந்து ஊலகத்தில் கடந்து வந்து ஜீவனை கொடுத்தார் தேவன் தம் ஜீவனை கொடுத்ததுனால நமது மேல் வைத்த தமது அன்பை அதனால் விளங்க பண்ணினார் என்று கற்றுடைய வார்த்தை சொல்கிறபடியே அருமையான கட்டுடைய பிள்ளைகளை நமது தேவன் நமது மேல் அண்ணு வைத்திராவிட்டால் நாம் சதிக்கப்பட்டவர்களாய் பல நரகத்திற்கு சாத்தானுடைய குடியிருப்பான இடத்துல போய் சேர்ந்திருப்போம் ஆண்டவர் அப்படி இல்லாதபடி அதில் நம்மை விடுதலை ஆக்கி நமது மீது சாபத்தை திராயசு கிறிஸ்து மாற்றி நம்மை ஆசிர்வித்திருக்கிறார் நாம் தொடர்ந்து இன்று கேட்ட வார்த்தையின்படி நம்மளிருக்கிற குறைகளை மாற்றி கொண்டு நிதிய ஆயத்தப்படுவோம் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையான ஈவை பெற்றுக்கொள்ள